உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் அல்லாஹுவின் பெயரை நினைவு கூற மறந்துவிட்டால் அவர் அதாவது ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹுவின் பெயரை கொண்டு உண்ணுகிறேன் என்று கூறட்டும் என்று நபி சொல்லாஹு அவர்கள் கூறினார்கள் அபுதாவு மூன்று ஏழு ஆறு ஏழு திருமிதி ஒன்று எட்டு ஐந்து எட்டு இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்